ீிாமூிகேந்திரம் வைப்பா சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் மதுபி நிதியை மாத விதையமே மேவெக ஓம் நமோ விதையத்திரு வம்ச ரிஷிபோ மஹ நமோ குருப்பலவரோமீ பதிரங்குணுமே பசியே மாஷ்ராங்கை சுவாக்காஸ் புனர்பணோாசி காமஜனியன் சர்வா விஷேஷா மாயா சரி பரமம் ப்ரமைய ோ விஷ்ராமவிஜ விஷையன் பிரசியோகன் ஷரிசூரஸ் அஜமீகம் யமிஸ் பிரா மீஷாஜேதோத்தரூதலோக்கமிய ஜனனா காரணியதுமத்தமிதமர்லம் பூத்தே யூஜியூஜ் பரமுரும பத பாத்திரோக்கா தன்ன அதிமாரம் अलक्षणं, அச்சித் அவியம் एकात्म, प्रतेयसारं एकात्म प्रतेयसारं। प्रपंचो पशमं। प्रपंचो पशमं। शिवं। शिवं। चतुर्थं மசார பிரோம்திவம் அதுவைத்தம் மிகேயர் விளக்கம் தருவதற்கு முன்னமேயே பல முகவுரையாக சில விஷயங்களை சொல்லுகிறார் இந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மால ரெண்டு இருக்கு பரமார்த்த ரூபகா அபரமார்த்த ரூபகா வாஸ்தவமானது ஒண்ணு பொய் மெய் அர்த்தம் பரமார்த்தம் அபரமார்த்தம்னா சொல்ல போட்டுறது சேர்த்துக்கொண்டு கடைசியில் நீக்கி காட்டுறது அத்தியாரோபம் அத்தியாரோப அபவாதாப்யாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே கற்பனைய எப்படி இருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த கற்பனையை நீக்கிறது அத்தியாரோப அபவாதாப்யாம் ஞாபக நிர்ணயா நம்ம பொய்யான விஷயங்கள்னா என்னங்கறது நமக்கு புரிய வச்சு மெய்ப்பொருளை புரிய வைக்கிறது அதை நீக்கி மெய்ப்பொருளை புரிய வைக்கிறது அத சொல்லுகிறார் அபரமார்த்த ரூபம் அவித்யா கிருத்தம் ரஜ்ஜு சர்பாதி சமம் உக்தூபம் சர்பாதி சமம் கயிற்றில் பாம்புக்கு நிகர் உக்தம் பாதத்ரய லட்சணம் இந்த மூன்று பாதங்களையும் சொல்லப்பட்ட இதுவரைக்கும் உபதேசிக்கப்பட்ட இந்த மூன்று பாதங்களும் என்ன தெரியுமோ ரஜுல கற்பிக்கப்பட்ட சர்பத்துக்கு சமம் அறியாமையினால உண்டானது அபரமார்த்த ரூ அபரமார்த்த ரூபம் சர்ப்பாதி சமம் ரஜு ஆதினு சொன்னா என்ன சுத்தில வெள்ளி இப்படி கம்பத்துல ஸ்தான புருஷன் நீர் எல்லாத்தையும் ஆதினா அது மாதிரி அர்த்தம் எங்கெல்லாம் பொய்யும் மெய்யும் கலந்திருக்கோ அதெல்லாம் சேர்த்து பாதத்திரய லட்சணம் அவரோட பாஷ செய விடும்யாவும் இருக்கும் அதாவது மாயை அப்புறம் ஜகத் விய நாம ரூபம் அவ்வக்த நாமரூபம் தோற்றத்துக்கு வந்துள்ள நாம ரூபம் தோற்றத்துக்கு வராத நாம ரூபம் எல்லாம் இதுக்குள்ளதா இருக்கு ஆஹ் பீஜாங்குரஸ்தானியம் இப்பொழுது இதுவரை பேசப்பட்டதெல்லாம் பொய் பொய்யானதை விளக்கினோம் இந்த மந்திரத்துக்கு முன்னால சொன்னதெல்லாம் எப்படி பொய்யானது இருக்கிறதுன்னு சொல்லி பொய்ய பத்திரம் விவேகம் பண்ணினோம் இத்தனை நேரம் பண்ணின விவேகம் எல்லாம் மூணாவது மந்திரத்துல இருந்து ஆறாவது மந்திரம் வரைக்கும் விவேகம் பண்ணினதெல்லாம் விவேக அத்தியஸ்தா கற்பிக்கப்பட்ட விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி விஷய விசாரகா விஷய விவேகா எப்படி எல்லாம் கற்பனையானது ஆத்மாவில கற்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது சொல்லப்பட்டது இது வரைக்கும் பேசினதெல்லாம் பொய்யான விஷயத்துல இருக்கக்கூடிய பொய்ல இருக்கிற ஒரு ஒழுங்கு பொய்னா ஜகதையை புரிஞ்சுங்க மெய் மாதிரி தெரிகிறது ஆனா வாஸ்தவமா இல்லை மறந்துடக்கூடாது பண்ணுமோ இல்லாத ஒன்ன போய் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற ஒன்ன நீக்க முடியுமோ இருக்கிற ஒன்ன நீக்க முடியாது இல்லாத ஒன்னைய நீக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தும் இல்லாம இருக்கிறதத்தான் நிஷேதம் பண்ண முடியும் இருந்தும் இல்லை அது பேர் தான் சமஸ்கிருதம் நீக்க கூடியது நீக்க முடியும் ஆக இருந்தாலும் அது இல்லாதது அப்படிங்கிற போதுதான் அதை நிஷேதம் பண்ண முடியும் இல்லவே இல்லைங்கிற பொருளை நீக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ல்லாத பொருளை இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற பொருளை இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தும் இல்லாத பொருளைத்தான் இல்லைன்னு சொல்ல முடியும் இப்ப என்ன சொல்ற இதானி இப்பொழுது அபீஜாத்மகம் அபீஜாத்மகம்னா என்ன அர்த்தம் மாயா சங்கராஜ லாங்குவேஜ் அபீஜாத்மகம் கயிற்றுக்கு கைத்து சமான் அதாவது கைத்துல பாம்பு மாறி அது சொல்றீயம் சர்பாதி நிராகரணேன என்ன சர்பாதி சர்பாதி ஸ்தானியோக்தான நிராகரணம் அதாவது கயிறுல பாம்பு இருக்கு இல்லையா அந்த பாம்புக்கு நிகர் இந்த மூணு பாதங்கள் பாதத்ரய ஸ்தானத்யம் ஸ்தானம் சுசுக்தானா அதனால அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துற அதாவது பரமார்த்த ஸ்வரூபம் ரஜ்ஜுஸ்தானியம் சர்பாதி நிராகரண மூணு நிராகரணம் பண்றது படிச்சு நாம இந்த அது யார பார்த்து சொல்றது விஸ்வனாகிய என்ன பார்த்து சொல்றது உபனிஷ் குரு நீ அந்திராக இல்லை நகிஷ்பிரஜம் இப்ப வந்து ஜாக்கிரத அவஸ்தில ஜாகிரத அவஸ்தையில் நான் சாஸ்திரம் படிக்கிறேன் நான் படிக்க சாஸ்திரம் படிக்கிறது ஜாகிரத அவஸ்தையில் தான் படிக்கிறேன் அப்படி படிக்கிற போது குரு என்னை பார்த்து சொல்லி கொடுக்குறார் நான் யாருன்னு குருக்கிட்ட கேட்குறேன் கோகம் அப்படின்னு கேட்குறேன் அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறார் கிரமமாக இந்த அவஸ்தையில் உனக்கு இந்த அவஸ்தை இருக்கு அந்த அவஸ்தை இருக்கு ஒரு பாட்டு இருக்கு கனவில் கண்டதும் நனவில் கண்டதும் ஒரு பாட்டு இருக்கு கைவலை நவநியத்தில் இருக்கு அவர் சொல்லுவான் என்னை என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீர் உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் என்னை நீ கேட்கையாலே உபதேசித்தேனே உன்னை நீ தெரிஞ்சியானா உனக்கு ஒரு கெடுதலும் இல்லை என்ன நீ கேட்டதுனால நான் உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தேன் உடனே சொல்றான் நான் என்ன ஜடமா என்ன தெரிஞ்சுக்காமியா இருக்கேன் என்ன நல்லா தானே எனக்கு நான் என்னை பத்தி தெரியாமையா இருக்கேன் என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ தன்னைத்தான் தெரிஞ்சுக்காம ஒருத்தன் இருப்பானா பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் அவர்கள் எதுக்கு பிறந்து இறந்து உழனும் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே உங்களை நம்பி வந்திருக்கேன் தெளிவா சொல்லுங்க உன்ன நீ தெரிஞ்சுக்கோன்னு என்ன தெரிஞ்சுக்காம நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நான் படாத பாடுபட்டு சம்சாரின்னு தெரிஞ்சிருந்தாலும் வந்திருக்கேன் சம்சாரியாக இருக்கிற நான் என்ன பத்தி தெரிஞ்சு என்ன ஆகப்படுது இப்போ அப்படின்னு அப்புறம் அவர் சொல்றார் அது ஒரு பாட்டு இருக்க அதாவது நீ தான் சொல்றியே விழிப்புல இருக்கிற நீ யாரு கனவுல இருக்கிற நீ யாரு நனவுல இருக்கிற நீ யாரு கனவுல இருக்கிற நீ யாரு உறக்கத்துல இருக்கிற நீ யாரு அப்படின்னு உடனே என் சிஷ்யம் எல்லாமே நான்கு தான் தெரிகிறது ஆனா தெரிகிறது தெரியவும் இல்லை ஆனா தெரிகிறேன் ஆனா தெரிஞ்சுக்கல அப்படின்னு அதுதான் நான் சொல்லணும்னு முறையா சொல்றேன் அப்படின்னு சிஸ்டமேட்டிக் டீச்சிங் ஆரம்பிக்கும் தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து இந்த கிரமப்படி அத்தியாரோகம் என்றும் அபவாதம் என்றும் அபவாதத்தால் மோக்ஷம் வீடு அத்தியாரோபத்தால் பந்தம் கைவல்ல நமதியை தான் சிஸ்டமேட்டிக்கா அழகா சொல்லி கொடுக்கிறது அதே மாதிரிதான் சொல்லி நீ பகிஷ்பிரஜனாக இல்லை நீ உபயத பிரஜனாக இல்லை புனர்த்தம் தைஜசுரிய அப்புறம் கிட்ட அந்த பிரதிஷேதனம் சுசுத்தி அவஸ்தா பிரதிஷேத சுசுத்தி அவஸ்தை நீக்கிறது பிரஜான தனத்துக்கு அர்த்தம் சொன்னேன் இருஷெல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கோ அது மாதிரி இருக்குமாங்க அந்த மந்திரமே அவுட்டுன்னா அப்புறம் பார்த்து இந்த சர்வேஸ்வரன் சர்வஜன்லாம் சொன்னோமே பிரஜம்யன் இதுல ஒரு சந்தேகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சில சமயம் நான் தான் ஈஸ்வரன் சொல்றீங்க சில சமயம் நான் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றீங்க எது சுவாமி கரெக்ட் அப்படின்னா ரெண்டு கோணம் வேற இப்ப வந்து இந்த தங்கம் வளையல் வச்சுக்கோ ஏதோ தங்க நகை ஆபரணம் இருக்கு இதுக்கு பிரமாணம் என்ன கீதையில பகவான் சொல்லிட்டார் என்ன சொன்னார் நான் தான் ஜெகத் முழுக்க வியாபிச்சிருக்கேன் மயா தத்தமிதம் சர்வம் ஜெகத் அவ்வள்த சர்வூதா நேஷு அவசரிய யோகா ஆகினால அத்தியாரோபம் என்மேலதானே இருக்கு அதனால நான் ஈஸ்வரன் சொல்ல முடியும் ஆனா அந்த ஈஸ்வரன் சத்தியமான ஈஸ்வரனா நானு இதுதான் அலர்ஜி விசிஷ்டா தைரியம் தைரியம் எதுவும் நான் இல்லைன்னு சொல்லலாம் உண்மையிலே இல்லாத கீத வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் முதல்ல மத்ஸ்தானி சர்வபூதாணி நச்சாகம் தேஷ் அவஸ்திதா நச்சமூ அந்த ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் அவதான் திருஷ்டியா அகம் வதாமி என்ன அத்தியஸ்த விஷய திருஷ்டியா அகம் அத்தியாசம் பண்ணிருக்கிற விஷயத்தோட கோணத்துல நான் சேர்த்து சொல்றேன் அப்படி சொல்ற போது எனக்கு விவேகம் இருக்கு நான் என் மேல சைத்தன்யமாக என்னிடத்துல ஈஸ்வரன் கற்பிக்கப்பட்டிருக்க சைத்தன்யமான என்னிடத்துல ஜீவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னிடத்துல சச்சேதனமான ஜிட பிரபஞ்சம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லலாம் அப்படி சொல்றதுனால தான் நான் என்ன சொல்றேன் கற்பிக்கப்பட்ட பொருள் எல்லாம் எனக்கு வேறாக இல்லாததுனால கற்பிக்கப்பட்டிருக்கிற பொருள்கள் அனைத்திலும் வியாபித்திருப்பது நானே கற்பிக்கப்பட்டிருக்கிற பொருள்கள் அனைத்தும் நானேன்னு சொல்லலாம் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ற போது எந்த திருஷ்டியில அதிஷ்டான திருஷ்டியில சொல்றேன் அதிஷ்டான திருஷ்டில சொல்றேன் அதிஷ்டான திருஷ்டில பார்க்கிற போது அத்தியாசத்தை நீக்கிட்டு பார்த்தா நான் வந்து இதெல்லாம் இல்லேன்னு சொல்லுவேன் அத்தியாசத்தோட இணைச்சு பார்த்தா அத்தியாச விஷயங்களோட சேர்த்து நான் சொல்லுவேன் அதிஷ்டானத்துக்கு அந்நியமாக இல்லை கயிறுக்கு அந்நியமாக பாம்பு இல்லை கயிறு நான் தான் பாம்புன்னு சொல்லலாம் நான் பாம்பு இல்லைன்னு சொல்லலாம் பாம்புக்கும் நான் கயிறுங்கிறான் தப்பில் நான் தான் பாம்பு நான் தான் கயிறுன்னு சொல்லிக்கிறேன் போயுது இந்த அளவுக்கு இந்த சூக்ஷம் இருக்குறதுனால அந்த விசேஷமா எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு கேப் கிடைச்சா நுழைஞ்சிருவான்னு தெரிஞ்சுதான் உபயத பிரஜ் எங்கப் கிடைச்சா நம்ம வந்து சத்தியத்திற்காக கார்கை படிக்கிற போது இன்னும் கிளியரா புரிய போறது சுசுப்தான் பிரதிஷேதா நிதி யுகபத் சர்வ விஷய பிரஜா திருத்த பிரதிஷேதா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது சமஷ்டி காரண அபிமானின்னு அர்த்தம் அதனால சங்கராஜர் யுகபத்து சர்வ விஷயம் ஒரே நேரத்துல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கிற சக்தி யாருக்கு இருக்கு ஈஸ்வர சர்வஜத்வ பிரதிஷேதா சர்வஜத்துவம் கிடையாது எல்லாம் போட்டுக்கணும் சர்வஜத்துவத்தை நீக்கிற போகுது அல்பக்ஞ்சம் எங்க இருக்க போறது நான் சிற்றறிவினன் இறைவன் வால் அறிவினாவது சிற்றறிவாது மாயையோட வேலை அப்படிங்கிறது வேதாந்தத்தோட உபதேசம் என்ன சொல்லுவோம் பக்தியிலே இருக்கிற போது இந்த அத்வைத வேதாந்தத்து பக்கம் தலை வச்சு கொடுக்காம இருக்கிற போது என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ரொம்ப சின்ன புத்தி உடையவர்கள் இறைவன் சர்வேஸ்வன் அவருக்கு எவ்வளவோ சக்தி இருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவோம் இப்ப ரெண்டையுமே நீக்கிறது என்னோட உபாதியும் என்னது உபாதி நிஷேதா சமஷ்டி உபாதி நிஷேதா இந்த அபிமான நிஷேதம் உபாதி அபிமான நிஷேதா சமஷ்டி உபாதி அபிமான அதே மாதிரி பிராஜ்ய நிஷேதம் பண்ற அதே சமயத்துல என்னது இடையில ஏதாவது அதுவும் மந்திரத்துல சொன்ன கருத்து நீக்கப்பட்டது மந்திரத்துல சொல்ல ஆ யாரே இந்த జగత్ కర్தா జగత్ காரணஹ ஈஸ்வரஹ அவரேம் சேஷம் மயா கல்பitam ஏங்கோ படிச்ச மாதிரி இருக்கு மனிஷா பந்த சேஷம் மயா கல்பitam எத் சௌख्यாம் புதி லேஷ நேஷதயமே சக்ராதயோ நர்வृताஹ எச் சித்தே நிதரம் பிரஷாந்த கலனே இன்னொரு ஸ்லோக அது ஜலம்மாரிம் அப்படிகோவ்வா ஜ அவிழகம் புரிஞ்சுக்கலாம் நாம என்ன நோபய பிரஜம் நிறைய ய பிரதிஷேத அப்படின்னா என்னது அது என்ன சூன்யமா சூன்யம் இல்லை அது உணர்வுங்கிறது ஆராய் உணர்வு உணர்வு அப்ரஞ்சம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னதுனால என்பது நீக்கப்பட்டது அர்த்தம் சைதன்யம் இல்லை என்பது நீக்கப்பட்டது அச்சைதன்ய பிரதிஷேதா அப்ப இன்னொரு கேள்வி வருது அப்ப தூக்கத்துல ஆத்மா இருக்கா இல்ல இருக்கு தெரிஞ்சதான் கேட்டுருக்கோம் பாழே இஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் என்ற மகன் மதி தெளிய சொல்வா எல்லாத்தையும் நீக்கி பார்த்துட்டேன்னா ஒண்ணுமே இல்லையே வெறும் சூன்யம் தானே இருக்கு அறியற நீ இருக்கியப்பா எல்லாவற்றையும் அறியிற சூன்யத்தை அறியற நீ இருக்கிய தூக்கத்தை எதுவுமே இல்லையே தூக்கத்துல ஒண்ணுமே இல்லையே தூக்கத்துல சைத்தன்யம் இல்லையே அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல தூக்கத்துல சைத்தன்யம் இல்லேன்னு சொன்ன தூக்கத்தை பத்தின அனுபவம் உனக்கு இருக்கு தூக்கத்தை பத்தின அனுபவம் உனக்கு இருக்கு அதுதான் சொல்றத்துல சைதன்யம் ஆழ்ந்த உறக்கத்துல நான் இருக்கேனா இல்லையான்னு நம்ம யோசிச்சோம் நான் இருக்கேன் இருக்கிறதுனால தான் திரும்ப மொழி புன்னில வரேன் இல்லாமையா இருக்கேன் தூக்கத்துல நான் இருக்கத்தான் இருக்கேன் ஆனா எனக்கு வந்து நான் இருக்கேன்னு நினைக்கிறத்துக்கு மனம் கருவி இல்லை நான் இருக்கிறேன் வாய் மூடி தூங்கிட்டு இருக்கேன் வாயை திறந்து வாயோட எனக்கு சம்பந்தம் இல்லை மனசோட எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனா எனக்கு என்னோட தொடர்பு இல்லாம இருக்குமா நான் இப்பவும் இருக்கேன் என்னது பால்யாதி ஜாகிரதாதி சர்சு அவாஸ் வந்து சதா பிரகடீகோ என்ன அப்ப போக்கியனும் பிராத்மான யாரு போய் பகவான வந்து குருநாசர சரணாகதி பண்றானோ அவருக்கு அவர் சின்முத்ர காட்டி சொல்ற பத்ரயா முத்ரையா ஆத்மஸ்வரூபத்தை விளங்க வைக்கிற ஜாகிரதாதிசு அனுவர்த்தமான சொன்னோம் இல்லையா என்ன தத்துறது வேற வியாவிர்த்தம் அனுவருத்தம் ஜாகிரத் தின வியாவிற்தம் இது அனுவர்த்தம் தொடர்ந்து இருக்கு அதனால சுசுக்தி அவஸ்தையில சொல்ல முடியாது போகட்டும் மனசை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை உடம்பு வரட்டும் போகட்டும் அது போக்குவர உடையது உடம்பு போக்குவரவு மனம் போக்குவரவு ஜாக்கிரத அவஸ்தா போக்குவரவுடையது சொப்னாவஸ்தா போக்கு வரவுடையது சுசுக்தி அவஸ்தா போக்கு வரவுடையவது ஆனா இத்தனையும் மாறாம நான் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஆகையினால என்ன சொல்றாரு அப்பன்னா இத கண்ணால பாக்க முடியுமா அந்த தூங்க தூக்கத்துல இருக்கிற எதோடைய சம்பந்தம் இல்லாம இருக்கிற ஒண்ண நான் பார்க்க முடியுமா கண்ணால நீ கண்ணால பார்க்க வேண்டாம் பா நீ கண்ணால நினை பேசு தேடலாமா என்ன முக்சுத்தம் இருக்கிறதுனால அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால சொல்ல சொல்ல சொல்ல ட்ரை பண்றோம் கண்ணு மூடி உள்ளுள்ள என்னடா கிடைக்கவே மாட்டேங்குது எ கிடைக்கு என் முகத்தை பாக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என் முகத்தை பாக்க முடியுமா என்ன என்ன பண்ணி பாப்பா எப்ப என்ன அவன் தெரியுமா கண்ணு வலிக்குமே தவிர ஒன்னும் பண்ண முடியாது பேசாம கண்ணாடிக்கு முன்னாடி போயிடு நின்னுட்டா என்ன பார்க்க போறேன் ஆனா எல்லாரும் என்ன தெரியுமோ ஆப்ஜெக்டி பண்றது அத்தனை பேரும் ஆன்மீகத்துல ஊறி நல்லவர்கள் ஓஹோ அதுதான சைதன்யம் தான் பியூர் கான்சியஸ் அந்த பியூர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பியூர் கான்சியஸ் இன் மை சமாதி என்ன ஐ எக்ஸ்பீரியன்ஸ் My own pure consciousness in deepest meditation. English English English, Tamil. போய் கடைசியில எல்லாம் மாறி சொல்லி சொல்லி என்னதான் தெரியல உண்மைதான் என்ன பண்றது நீ வந்து ஒண்ணு வந்து பரமாவது ஆத்மாவது பரவஷம் ஆத்ம வசம் எல்லாம் ஓகே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல கேலி பண்ணல ஆனா கவனமா இருக்க வேண்டிய நமக்கு தாத்யம் இல்ல பரிகாசத்துல ஒண்ணு தாற்ப உபதேசத்துலதான் தாற்பயம் ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு எனக்கு வேதாந்தம் நல்லா படிச்சுட்டேன் ஆத்மா தான் விஷன் வரல அப்படின்னா என்ன பண்ற என்ன பண்ணுவார் பாரு சங்கராச்சார் இந்த பாஷத்துல இதுல எல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தாதான் அவ்வளவு ஆச்சரியமா இருக்க ஒரு கூட ஞான அடைஞ்சவுடனே காணாம போயிடுங்கிற காணாம என்ன அர்த்தம் அப்புறம் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானத்துக்கு ஜானம் ஞானத்துக்கு ஜானம் அனவஸ்தா தோஷம் வரும் இந்த நீக்கினவுடனேடி போயிடுமா என்ன ஜான ஆத்மா சத்தியம் அஜானம் மிச்சம் மிச்சிய முதல் பதினெட்டு கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் வருது தஸ்மாத் பிரதிஷேத விஜான பிரமாண வியாபார சமகாலேயே வாக்கியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தான் தெரியும் பிரதிஷேத விஜான பிரமாண வியாபார சமகாலேயே இத படிச்சுட்டு இருக்கிற போதே தன்னிடல கற்பட்ட போதே ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லிக் கொடுக்கற போதே நீங்கிட்டீங்க இப்ப நான் சொல்றேன் இது வந்து இது வந்து இது சொல்லிக் கொடுத்தீங்க அப்ப எனக்கு புரியவே இல்லையே அப்ப இப்ப சொல்லி போது புரியலன்னு சொன்னா புரியலன்னு தான் இருக்கும் சொல்ற போதே வெளியில இருக்கிற சத் அசம் அசேஷம் பாசயம் நிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்து அகமஹம் சாட்சா ரூபேண புத்தே வேற பிரி விண்ணர் கான்சியஸ் அசம் அசேஷம் இந்த சார் விளசதி பிராகிராதி அவஸ்து எப்படி நகம் அகம் எப்படி பிரத்ஷே எல்லாம் பிரிச்சு புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு எதையா உன்னோட சேத்துக்கணும் சேத்துக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கு சேர்த்துக்கணும்னா எல்லா தோஷங்களும் வரும் விரசதி பரமாத்மா ஜாக்கிரதாதி அகமகி சாட்சா சாட்சி ரூபேன புத்தே அத்வைஸ்துவை தனியை அருமறைகள் உத்சாக என்ன புரிஞ்சுடையோ புரிஞ்ச அப்படியே வேதம் அருமறைகள் முரசு அறையவே உச்சை இப்பவே சொல்லும்காந்தம் எல்லாம் எவ்வளவு கம்பீரமான வார்த்தை இது அகம் புருஷம் வேத வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய அமதவதி பத்து ஜன்ம கே சொந்திரே இப்படி சொல்ல மாதிரி சொல்லணும் போல் என்ன பண்றது நினைக்கிறது இன்செக்யூரிட்டி எத்தையும் என்ன பண்றது சாஸ்திராம நான் அதுதான் தெரிஞ்சு விட்டதுக்கு பிறகு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் லீலதானே விளையாட்டு தானே இருந்துட்டு போறது உண்மைய தெரிஞ்ச பிறகுதான் விஷயம் அதுக்கப்புறம் தான் மதிப்பே இருக்கு இல்லாட்டி வந்து குரு வந்து சொல்றாரு வச்சுக்கோ நானும் உன் மாதிரிதான் பா தேடிட்டே இருக்கேன் குரு சொன்னார் அவருக்கே புரியுமோ புரியல எனக்குன்னு தெரியல அவரு புரிஞ்சாருன்னு நினைச்சுதான் இருந்தேன் சொல்லிட்டு இருக்கணும் ரொம்ப முக்கியம் அப்ப எதுக்கு இதை சொல்றேன் இங்கேயே இப்பொழுதே உபனிஷத்துல சொல்லுகிறது இப்பவே இகைவ சர்வே காமாக பிரபலியன் இங்கேயே இப்பவே புரிகிறது இப்ப சுசுக்தியை விட நமக்கு என்ன பிரமாணம் சொல்ல முடியும் சுசுக்தி நல்ல பிரத்த அனுபவ பிரமாணம் நமக்கு சுசுக்தியில நான் இருக்கேங்கிறதுக்கு சந்தேகமா இருக்கா இப்ப நம்ம பாடம் முடிஞ்ச ஒண்ணு சுசுக்தில நான் இருக்கேன் நான் என்னவா இருக்கேன் சுசுக்தியில நீ உன்னோடையும் சேர்லப்பா உன்னோடையும் சேரல இப்போ நீ சேராம இருக்கணும் பாடமே நடத்தணும் நீ எதோடையும் சம்பந்தப்படாம நீ இருந்த அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையும் நீ வந்து புரிஞ்சுக்கோ இதுவும் ஜாகிரத அவஸ்தையும் சாஸ்வதம் இல்ல சுவப்னாவஸ்தையும் சாஸ்வதம் இல்ல சுசுக்தி அவஸ்தையும் சாஸ்வதம் இல்ல இது அப்படியே இருக்கணும் எனக்கு இப்படியே இருக்கணும் இந்த கேம்ப்ல இப்படியே இருந்துருக்கு இப்படியே யாரா சாப்பாடு போட்டுட்டா யாரா யாரா இப்படியே நமக்கு பண்ணி கொடுத்துட்டா இந்த பால்கார இந்த இந்த வம்பு தும்பு அதெல்லாம் ஒண்ணு இருக்கா இப்படியே நடந்துட்டா நன்னா இருக்கும் இருக்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வரும் இவ என்ன பார்க்க முடியாது அதிருஷ்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் நீங்க தேனோ புருஷத்தை ஞாபகம் எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கிறதோ கண்ணினால் எதனை பார்க்க முடியாதோ அதுவே பிரம்மம் அதுவே நீ அப்படின்னு சொல்ற பொழுது அபரோக்ஷத்தையா உபதிஷதி பிரத்யத்தையா நிர்திஷதி நேர சொல்லிக் கொடுக்கிறது அதிருஷ்டம் அத்தையவ அதிருஷ்டர் சுசுப்தசிய அனுபூயமானத்வா சுசுக்தியில இல்லேன்னு வச்சுக்கலாமே ஆத்மாவை அப்படின்னா இல்ல இல்ல சுசுப்திய அனுபூயமானத்வா சுசுக்தி அனுபவி அனுபவிக்கிறோம் எாத்துக்கும் விஷயங்களின் மாற்றம் அறிபவனை மாற்ற முடியாது அத்வைத வஸ்துவை சொற்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவிலுக்கு அறிவான ஆதியை அநாதி ஏக்க தத்துவ அறிவிலுக்கு அறிவான ஆதியைதிகிதம் குஹாயாம் அப்படி நிறைய வார்த்தை உங்க மனசுல ஓடும் அகம் ஆத்மா குடா கேஷ கேத்திராபி இந்த மாதிரி ஸ்லோகங்கள் என்ன ஆமா சுவாமிஜி இப்போவே இப்போவே மோஷம் அடைஞ்சிட்டோமே அப்படிலாம் சொல்லணும் கிளாஸ் முடிஞ்ச உடனே சுவாமிஜி நல்லா பாவம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதனால் ஏதோ பாவம் நீங்கள் வருத்தப்படக்கூடாதுக்காக சொல்லப்படாது நிஜமாக புரிஞ்சு சொல்லணும் பாவம் நீங்கள் இவ்வளோலாம் சிரமப்பட்டு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பாவம் எது நாங்களாம் ஒன்றும் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இல்லையா அதுக்காக சொல்லி வைக்கிறேன் குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்படின்னா இது புரியாது புரியலைன்னா திரும்ப திரும்ப படிக்க தான் வேணும் வழியே கிடையாது ஆனால் நம்ம மனசில் அவ்வளவு லௌகிக பிரஜை இருக்குங்கிறார் பலம் சொல்றது பிரம்மணஹா கோஷஹா சி மேதையாங்கிறதுக்கு சங்கராச்சாரிய அந்த இடத்துல பிரஜையா உலகியல் அறிவால் உண்மை அறிவு மறைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது ஆனா நம்ம உட்கார்ந்து பொறுமையா படிக்க ஆரம்பிச்சோமான அதிருஷ்டம் இல்லாட்டி மகான்கள் எல்லாரும் மகான்கள் ஆக முடியும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் யாரோ பகவானே சொல்லிவிட்டாரா மனுஷியானாம் சஹசிரேஷு அந்த மனுஷியானாம் சஹசிரேஷு நம்ம இருக்கோமா இல்லையா தியாகே மெய்கே அமிர்தத்துவமான ஏன் இன்னொரு ஸ்லோகம் இருக்கே அதையே நினைச்சு பாக்கலாமே பகவோ ஜானமாக எத்தனையோ பேர் அப்படிங்கிற அப்ப அந்த சஹசிரேஷுங்கிறதுல இப்ப இத்தனை பேர் இருக்காங்க மனுஷியானாம் சஹசிரேஷுங்கிறது அசங்கியார்த்தத்தை எடுத்துக்க வேண்டாம் எண்ணற்றங்கிற அர்த்தம் வேண்டாம் சஹஸ்திரம் எண்ணற்றனு ஒரு அர்த்தம் இருக்கு ஆயிரத்துக்கு ஒருத்தர்னே வச்சுங்க இப்போ இந்த உலகத்தில் இப்போ எத்தனை கோடி இருப்பாங்க எத்தனை கோடி இருப்பாங்க அத்தனை கோடியில் ஆயிரத்துக்கு ஒருத்தன் வச்சுப்போம் அப்படி முயற்சி பண்ணி அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு புரியுறதுன்னு சொன்னா அப்படி புரிஞ்சாதான் புரியாதது இருக்கவா போறான் உலகத்தில் அதுல நாமையே இருக்கக்கூடாது நமக்கெல்லாம் அந்த புண்ணியமே இல்லை இப்படியே தாழ்வு மனப்பான்மையே நமக்கெல்லாம் அந்த புண்ணியம் எங்க இருக்க போறது அப்படி சொல்லி சொல்லி நமக்கு புரிஞ்சாலும் கூட புரிஞ்சுடுத்துன்னு சொல்லிடு புரிஞ்சுடுத்துன்னு சொன்னா கர்வம் வந்துருமோ அது ஒரு பயம் ஞாபகம் வச்சுங்க பெரியவங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நல்ல உதாரணம் சொல்லிருக்காங்க எங்கேயாவது அம்மா குழந்தைக்கு விஷத்தை கொடுப்பாளா எந்த தாயாவது குழந்தைக்கு விஷத்தை கொடுப்பாளா கொடுக்க மாட்டா எந்த அம்மாவும் குழந்தைக்கு விஷம் கொடுக்க மாட்டா இது பொதுவான நியாயம் தாய் குழந்தைக்கு விஷம் தர மாட்ட அது மாதிரி இந்த தாயாவது பண்ணினாலும் பண்ணுவாள் தெரியாது ஆனா மாத்தா இந்த தாயே பண்ண மாட்டா அதான் உண்மை அப்படி இருக்கிற போது சாஸ்திர மாதா என்னைக்காவது இந்த அகங்காரம்ங்கிற விஷத்தை நமக்கு பண்ணுவாளா அப்படி சொல்றான் சாஸ்திரம் படிச்சு உண்மை புரிஞ்சுடுத்துன்னா நமக்கு கர்வம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்கிறதுக்காக சொல்றேன் சாஸ்திரம் படிச்சா கர்வம் போகுமே தவிர வித்யா வினய சம்பா அப்படி சாஸ்திரம் படிச்ச ஒருத்தர் கர்வம் இருக்குன்னு அவன் செல்லா படிக்கலாம் படிக்க வேண்டிய முறைப்படி படிச்சா வித்யா ததாதி வினயம் சாஸ்திரம் வந்து கர்வத்தை போக்காது ஒண்ணு என்ன பண்ணும் கர்வத்தை கர்வத்தை போக்குறது மாத்திரம் இல்லை வந்து பெருமிதம் ஆக்கிடும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கு இங்கிலீஷ் அறவரை தான் சொல்லிட்டேன் பிரைடுக்கும் ப்ரௌடுக்கும் வித்தியாசம் ஆணவத்துக்கும் பெருமிதத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ஆணவம் வேறு பெருமிதம் வேறு எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவைங்கிறது ஆணவமா பெருமிதமா பெருமிதம் எனக்கு கிடைச்சது பாக்கியம் அகம் பிரம்மா அஸ்மி அது மாத்தம் இல்ல நான் பிரம்மன் போது ஏதாவது யாரை பார்த்து நான் தான் நினைக்கிறேன் எனக்கு எப்படி இன்னொருத்தன் போய் நான் கர்வப்பட்டுக்க முடியும் யாருக்கையா நான் கர்வப்பட்டுக்கணும்னா கர்வப்பட்டுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் இல்லையா அவனும் நானும் வேறையா ஒன்னா ஒண்ணு அவன்கிட்ட சொல்ல நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன் அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர நான் மாத்திரம்தான் பிரம்மன் ஞான் வச்சுக்கோ உக்காருக்கு அப்படியா சொல்ல முடியும் கர்வத்துக்கு நல்ல இடம் இருக்கா நிறைய பேருக்கு அது ஒரு பயம் ரொம்ப இதெல்லாம் புரிஞ்சுடுத்துன்னு சொல்லிவிட்டோம்னா நம்ம இல்லாத பாசாங்க பண்ணுறோமோ அப்படின்னு பாசாங்கு பண்ண வேண்டிய அவசியமே சத்தியத்தை ஏதோ பகவானோட கிருப்பை குரு கிருப்பை நமக்கு புரிஞ்சது நிறைய பேருக்கு புரியணும்னு ஆசை அப்படி சொல்லணும் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பேர் புரிஞ்சா எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க இல்லாட்டி மற்றவங்க நிம்மதியை கெடுப்பாங்க சொல்லு எல்லாரும் நிம்மதியா இருந்து நிம்மதிய கருணையோட பன்னரும் உபனிஷதங்கள் எங்கள் நூலேன்னார் பாரதியார் எங்கள் நூல் என்ன பெருமிதம் பாரதி அவருக்குறதுல என்ன குறை குடுதான் என்னன்னா எனக்கு அது வேணும் இது வேணும் விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரும் மனம் கேட்டேன் இதை தருவதில் உனக்கு என்ன தடை இருக்கு நீதான் சத்தியசங்கல் தேவத்தையாச்சு கோடிமுறை கும்பிட்டேன் பர் சில சமயம் அப்புறம் ஆணையிட்டேன் பர் பாரதியார் அதான் அவர் அவருக்கு எவ்வளவு ஒரு மகத்தம் இருந்தால் அந்த பாட்டெல்லாம் வரும் அதிருஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன பார்க்க முடியாதது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் போட்டுக்கணும் அதிர்ஷ்டம் சொன்னா வேதாந்த வேத சொல்ற அதிர்ஷ்டம் இல்லை சொர்க்கம் நரகம் புண்ணிய பாபம் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அதிருஷ்டம்னா என்னன்னா பார்க்க முடியாது நீங்க வந்து என்ன ஆத்மாவை நான் என்ன பண்ணேன்னா அப்படியே உட்கார்ந்து இருந்தேன் சுவாமி அப்படியே என் உடம்புலேருந்து ஒரு சோதி கிளம்பி வெளியில வந்து என் முன்னாடியே ஆடிச்சு ஆடிச்சு அதை நான் அப்படியே உத்து உத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சு என் குரு வந்து உட்கார்ந்துருச்சு அப்புறம் அதை எப்படி பார்த்தேன் கண்ணாடியில் தான் பார்க்கணும் அது ஏதோ அந்த நேரத்தில் அங்க வந்து அப்படியே குரு குரு பரபரபராக இருந்தது அப்புறம் என்ன பண்ணி அப்படி தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு அப்புறம் அப்படியே உள்ள போய் உடம்பெல்லாம் மரத்து போன மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவ்வளவுதான் வரட்டுமே அப்படி ஏதாவது வெளியில போய் வெளியில பார்த்தேன் அதிருஷ்டம் அப்புறம் இப்படி வேற இது கண்ணை திறந்துண்டு இந்த கதை கண்ணை மோடி அடுத்தது உள்ளுக்குள்ள அப்படியே உள்ள நான் தேடி தேடி தேடி தேடி போனேன் போனேன் போனேன் கிணத்துக்குள்ளே போன மாதிரி போயிட்டே இருக்கு அப்புறம் எப்படி போயாச்சுன்னா ரொம்ப நேரம் தேடி சோர்ந்து போயிட்டேன் அப்புறம் சாப்பிட போயிட்டேன் அப்புறம் என்னென்னா தூங்கிட்டேன் கண்ணப்பூனு உள்ளே தூங்கிறது அதனால் உள்ளேயும் பார்க்க முடியாது வெளியையும் பார்க்க முடியாது பார்க்குறவன ஒரு நாளும் பார்க்க முடியாது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பார்க்கணுங்குற ஆசையும் இல்லை நான் தானே அது என்ன போய் எதுக்கு நான் பார்க்கணும் நான் பார்க்கிறேன் என்ன போய் எதுக்கு பார்க்கணும் பசி அதனால தான் அதுதான் எதை சொன்னாலும் கீதை தான் ஞாபகத்துக்கு உத்ராமந்தம் ஸ்திதம் பாப்பி புஞ்சானம் வாண அன்மித்தம் விமூடாக நானும் இந்த உடம்ப விட்டு கிளம்புறான் உடம்புக்குள்ள இருக்கான் சாப்பிடுறான் அனுபவிக்கிறான் குணங்களோட சேர்ந்திருக்கான் இப்படிப்பட்டவன்கள் பார்ப்பதில்லை அதிருஷ்டம் அதுக்கு அதிருஷ்டம் சொன்னதான அர்த்தம் இருக்கு அரூபம் அரூபத்வா நீங்க இதெல்லாம் முண்டகோபரிஷத் மந்திரம் எல்லாம் கலந்திருக்கீங்க அதிர்ஷ்டம் முண்டகோபரிஷத்துல அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுரோத்திரம் அபானிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக் பரிபஷ்யந்தி தீரா இது வந்து கிளாஸ் இது சொற்பொடிவு இல்ல நீங்க என்ன பண்ணணும் கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தையா பாருங்க அதெல்லாம் இந்த ஆத்மாவோட லட்சணங்களைத்தான் சொல்லி இருக்கு நிறைய அதிருஷ்டம் அவ்வக்தோஜமோ அதிரு அதிரு தஸ்மாத்து அவ்யவஹாரியம் அவ்வளவுதான் விளக்கம் இத வந்து வியவகாரத்துக்கு கொண்டு வர முடியாது இந்த ஆத்மாவை வியவகாரத்துக்கு கொண்டு வர முடியாது அனாத்மா தான் விவகாரம் பண்ண முடியும் விவகாரம்ங்கிறதுக்கு நம்ம பழக்கத்தில் நிறைய அர்த்தம் இருக்கு ஒரே விவகாரம் பா சரியான விவகாரமா இருக்கு அப்படின்னா விவகாரம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா டிரான்சாக்சன் தமிழ்ல என்ன சொல்றது தமிழ்ல விவகாரம் தான் பழக்கத்தில் அப்படிதான் இருக்கு செயல்பாடுகள் கொடுக்கல் வாங்கல் அப்படி சொல்றதா டிரான்சாக்ஷன என்ன சொல்றது இல்லை விவகாரங்கள் அப்படிதான் சொல்ல முடியும் ஆனால் விவகாரம்னு சொன்னா செயல் டிரான்சாக்சன் செயல் உட்படாதது நிர்வீகாரம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் ஆத்மா வந்து நாங்க போட்டோ எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோங்க அதாவது ஒருத்தர் சாகிறபோது எடுத்தார் அந்த ஆத்மா போகிறபோது எடுத்துருக்காரு எடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை இதில் போட்டு புக்கில் போட்டு காட்டுறாங்க பார்த்திங்களா சுவாமி ஆத்மாவை எனக்கு படமே பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒன்றே என்ன அவங்க என்ன சுவாமிக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு உபனிஷத்து தான் தெரியும் அப்படின்னு அவங்க நினச்சுன்னு இருக்காங்க நம்ம நம்ம நம்மள ஆசையோட பார்க்கணும் அவங்க ரொம்ப ஆசையோட காட்டுறாரு ஆஹா இவ்வளவு சாரணம் அருமையாக படம் பிடிச்சிருக்கீங்க ரொம்ப அதிசயமான விஷயம் நம்ம அவங்கள்ட போய் பேசவும் முடியும் ஆத்மாவுக்கெல்லாம் கலர் எல்லாம் கிடையாதுன்னு உபநிஷத்துல சொல்லியிருக்குன்னு அவங்க அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது இப்போ வந்து சில பேர்லாம் சொல்கிறாங்க சொல்லாம் காமிச்சு சொல்கிற போது நமக்கு சிரிக்கவும் முடியல அழகவும் முடியல இதெல்லாம் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாதிரி நீங்க வைக்கலாம் இந்த எதிர வச்சு வைக்கிறாங்க துதிக்க மாதிரி இது இந்த பூவில் இந்த எதிரில் விநாயகர் தெரியுதா உங்களுக்கு எனக்கு தெரியறதுன்னா எனக்கு தெரியலேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா ஆ நீங்க சொன்ன உடனே நீங்க சொல்ல அவங்க தெரியலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க அவங்களுக்கு கஷ்டமாயிடும் எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி அசடு வழிஞ்சு வழிஞ்சே பாடம் போச்சு ஒன்னும் பண்ண முடியாது சித்வான் சாமி சொல்லிவிடுவார் போயிடுவாங்க நமக்கு உள்ளது மறந்து போயிடு அதிருஷ்டம் அவ்வகாரியம் என்ன கிரகிக்க முடியாது கர்மேந்திரியங்களால் பற்ற முடியாது கர்மேந்திரியங்களால பிடிக்க முடியாது ஊகம் பண்ணி ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியாது நச்சிகேத நைஷா தர்கேன மதிராப்பனேயா புரோக்தானே உபதேசம் பண்ணினால் வழியே இது புரியாது நச்சிகேத சொல்லிக் கொடுத்தா தான் இது புரியுங்கிற நச்சிகேத யமதர்மராஜா அத்தையேவ அலக்ஷணம் சொன்னதுனால நீங்க போட்டுக்கணும் அக்ராஹியம்னா கர்மேந்திரியங்களால் பற்ற முடியாது அண்ணா வாக்கு அதில் சேர்ந்தது ஞாபகம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் சொன்னம் அலிங்கம் அதாவது அனுமானத்துக்கு தேவை லக்ஷணம் இந்த உபரிஷத்தை அப்ப இதுல நீங்க உடனே வச்சுக்கணும் சிந்திக்க முடியாதுங்கிறதுனால கிடைக்கதான் கிடைக்கிறது ஆத்மாவை சிந்திக்க முடியாது ஏன்னா சிந்திக்கக்கூடியது மனசுதான் சிந்திக்க கூடியது மனசையே பிரகாசப்படுத்துறது ஆத்மா பிரகாசப்படுத்துற ஆத்மாவை போய் இப்ப வந்து கண்ணாடியில் தெரிகிற சூரியன் ஒரிஜினல் சூரியனை பிரகாசப்படுத்த முடியுமோ கண்ணாடியில் தெரிகின்ற நிழலாக இருக்கிற பிரதிபிம்பமாக இருக்கின்ற சூரியன் அந்த ஒரிஜினல் சூரியனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமோ எஃபிஜன் பண்ண முடியுமோ இல்யூமின் பண்ண முடியுமோ அதை பிரகாசப்படுத்த முடியுமோ முடியவே முடியாது அது மாதிரி நான் ஆத்மா ஆத்ம சூரியனாக இருக்கேன் நான் என் மனசுல வந்து நான் வந்து என்னுடைய பிரதிபிம்பம் அது வந்து என்ன பிரகாசப்படுத்துமா ஆகையினால தெரிஞ்சுக்க ஈஸ்வரா அனுகிரகம் அனுகிரகம் இருந்தா இந்த அத்வைதான சித்திக்கும் சிங்கராஜாத் ஒன்னும் கஷ்டமே இல்லை ஐ மெத்த கடினம் ஆன்மெத்தை பக்குவத்தை பொறுத்தது அர்த்தம் நிறைய சாஸ்திர விசாரம் பண்ண பண்ண இத புரிஞ்சுதான் ஆகும் ஆச்சு அப்புறம் அத்தையவ அவ்யபதேசியம் எனவே சப்தங்களால இதை சொல்ல முடியாது நேர சப்தத்தால குறிக்க முடியாது இதுதான் இந்த கர்மகாண்டத்துல சொல்ற விதி நிஷேதம் வேற நீ வந்து மாம்சம் சாப்பிடாத நீ இந்த தப்பு பண்ணாது அப்படிங்கறத நிஷேத வாக்கியங்கள் நீ இதை செய் சத்தியம் வத தர்மஞ்சர ஆச்சாரியாய பிரியனம் ஆகிருத்திய வந்து விதி வாக்கியம் இப்படியா அதுல கர்ம காண்டத்துல விதி நிஷேதம் வேற ஞான காண்டத்துல விதினா என்னர்த்தம் நேரடியா சொல்லி கொடுக்கிறது அப்புறம் பண்றது வாக்கியம் மேலும் உள்ளதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சித்தியம் அவ்வப்பதேசியம் எல்லாம் பார்த்திருக்கோம் எத்தனை கோணங்கள்ல வேண்டுமானாலும் இத சொல்லாம் அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு இது ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நீங்க யோசிச்சா ஞாபக ஜபம் இந்த மந்திரத்தை ஜபம மனப்பாடம் பண்ணுங்க அர்த்தத்தை ஆழமா யோசியுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் சந்தேகமே கிடையாது அப்புறம் வந்து நீங்க அது ஒன்றும் குழப்பமே வேண்டியது இல்லை அதுக்காக நம்ம போட்டு ரொம்ப சிரமப்படுத்திக்கூடாது சொல்ல போனா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஞானத்தை கொடுக்குற காம்பிட்ட அது சொல்கிறேன் இல்லையா அந்த உறுதி நமக்கு இருக்கணும் பில்லாட்டி வந்து எனக்கு கூட கிடைக்கல உனக்காவது கிடைக்கட்டும் தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது அது மற்றதில் வேணாம் இருக்கலாம் பண விஷயத்தில் இருக்கலாம் சொத்து விஷயத்தில் இருக்கலாம் ஞான விஷயத்தில் அந்த பஞ்சத்தன்மை நமக்கு வேண்ட பார்ப்போம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மேவ் பசியே மாஷ்ராங்குவாகம்சி வசேமேவ் அஞ்சதா இோ வூஷா விஷவே நோரி நோகஸ்பதி ிா ஈஸ்வரோ குருராத்மேதி மூதவிபாஜி வோமப்தேட்சிணா மூர்த்தே நம மூல்லா வாழி யங்கோனுவாழி அன்பர் வாழி பராபரம் ஹரி ஓம் ஆதிபுருநீன்மாரிக்கீ சீ